சதாவசா மச்சாரிய பயன் வந்தேபரம் புதிஸு ஆலயம் கருணாலயம் லோக்கம் சங்கராச்சாரியம் கேஷவாணம் சூதிரபாஷியந்தே பகவந்த புனஸ்வந்தோ வை ருக்கிவர் அந்த குருத்திய ஈஷரோராக்கி வோமவியா திணா மூத்த ேபிசுமே பசியே மாஜிரா ஸ்திரைரங்கை துஷு வாசேமேவா இோ விரிஷா விவேவேதா गुरुभ्यो ஸ்வீனஸ் அரிஷஸ்பம் ஷாஹுரு நம வோ ரெண்டாவது முண்டக்கா பஸ்ட் கண்டா டூ ஒன் செவன் என்ன பேஜ் நம்பர் என்ன பிப்டி போர் பேஜ் நம்பர் தேவா பகுதா சம்பிரசுதா சா மனுஷவோ வயசா பாணோ வரீ தப்பா சத்தியம் பம்மச்சரியம் விதிச்சே இப்ப வந்து நம்ம படிச்சு இருக்கிறது சிருஷ்டி பிரகரணத்தை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம் சிருஷ்டினா இந்த யூனிவர்ஸ் கிரியேஷன் எப்படி வந்திருக்கிறது அதை பத்தி உபனிஷத்தை டீல் பண்ணிட்டு இருக்கு அதை வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அது தெரியணும் இல்லையா அதுல வந்து நம்ம வந்து சிருஷ்டி பிரகரணத்துக்கு சிருஷ்டிக்கு காரணமா இருக்கிறது பிரம்மன் அந்த பிரம்மன் எப்படிப்பட்ட காரணமாக இருக்கிறாருன்னா இங்க நம்ம பேசிட்டு இருக்கிறது உபாதான காரணம் பிரம்மன் மெட்டீரியல் காஸ்ட் ஹோல் ஜகத் யூனிவர்ஸ் வந்து அதனுடைய எஃபெக்ட் காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் அது காரணம் இது காரியம் அப்படின்றத பாத்திரம் ஓகே இந்த காரியத்தில் என்னென்ன இருக்கிறது சேதன பிரபஞ்சம் அச்சேதன பிரபஞ்சம் ரெண்டும் இருக்கிறது சேதன பிரபஞ்சம் அச்சேதன பிரபஞ்சம் ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த அப்போ இந்த ஹோல் ஜகத் வந்து பிரம்மனுடைய மாடிபிகேஷன் நல்லா புரிஞ்சுங்க பிரம்மனுடைய மாடிஃபிகேஷன் தான் இந்த ஜகத்தினுடைய காரியமாக இருக்கிறது எப்படி சொல்லலாம் தங்கத்தோட மாடிஃபிகேஷன் மோதிரம் வளையல் செயின் தங்கத்தினுடைய மாடிஃபிகேஷன் தங்கம் வந்து காரணம் நகைகள் வந்து காரியம் கரெக்டா இது இது டக்குன்னு புரிஞ்சுக்கலாம் இது அதனால இந்த பிரம்மன் நாம அனுபவிச்சு இருக்க விஷயங்களா இருக்கிறது நாம அனுபவிச்சு இந்த லோகம் பூலோகம் அதை தவிர 13 லோகமும் சேர்ந்தா ஈரேழு 14 லோகத்தையும் யார் இது மெட்டீரியல் காஸ்ட் யாரு அப்படினா, பிரம்மன் தான் அது வரைக்கும் போன வகுப்புல பார்த்து முடிச்சோம் இப்ப நம்ம அடுத்த மந்திரமும் இதை இதான் ஃபாலோ பண்ண போறது அடுத்த மந்திரம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் எட்டாவது மந்திரம் சப்த பிராண பிரபவந்தி தஸ்மா ிஷ சமி சப் சப் இமேஷு சரந்தி பிரசைய சப் சப் ஹோல் யூனிவர்ஸ் என்னது அப்படின்னா நம்முடைய சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா நம்முடைய சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ஜகத்து கிடையாது அப்ப இந்த ஜகத்துக்கும் நம்முடைய இந்திரியங்களுடைய கூட்டுறவு கோஆபரேட் சொசைட்டி சொல்றாங்க இல்லையா இந்த கோஆபரேட் சொசைட்டி நமக்கும் இந்திரியங்களுக்கு உள்ள சொசைட்டி அவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸ் அப்ப நமக்கிட்ட சிலது இருக்கிறது இந்த ஜகத்தில் சிலது இருக்கு ரெண்டு மிக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது அதெல்லாம் தோன்றினது பிரம்மன் கிட்ட இருந்து வந்திருக்கிறது அப்படி உபநிஷத்து டீல் பண்ணது அதுக்கு இந்த நாம அனுபவிச்சிருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு வந்து மூணு நாலு ஃபேக்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் நாலு வந்து இம்பார்ட்டன் ஃபேக்டர்ஸ் அதாவது காரின தமிழ்ல சொன்னா காரினி அப்படின்னு பேரு ஃபேக்டர்ஸ் நாலு ஃபேக்டர்ஸ் இல்லைன்னா நம்முடைய சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது நம்முடைய இந்திரிய அனுபவம் நமக்கு வராது இந்த நாளும் இருந்தா தான் இது வரும் கண்டிஷன் இது இந்த கண்டிஷன் பிரகாரம் பார்த்தா நம்பர் ஒன் என்ன நம்முடைய நம்முடைய ஓன் இந்திரியங்கள் ஓகே கண்ணு காது மூக்கு வாயி நாக்கு எல்லாம் இருக்கு இல்லையா அது கிடையாது அதுல இருக்கிற இந்திரிய சக்தி ஓகே சென்சஸ் அப்படி சொல்றது விஷயம் அப்புறம் கண்ணு காது மூக்கு மாயி நாக்கு தோல் சொல்றீங்களா அது என்னது அதுக்கு பேரு கோலகம் இந்திரிய கோலகம் ஓகே கண்ணு இருக்கவங்களாம் கண்ணு தெரியணும்னு அவசியம் இல்லை காது இருக்கவங்களாம் காது கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்ப காது இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியுது அதான் பார்த்தாலே தெரியுது காது இருக்க பேசி பார்த்தா தெரியும் அப்படி சொன்னா அவருக்கு காது கோலகம் இருக்கு அதுக்குள்ள இருக்கிற சக்தி இல்லை இது ரெண்டாவது விஷயம் வந்து கோலகம் இந்திரியம் இந்தியம் இந்திரியம் ஆர்கன்ஸ் ஆப் சென்சஸ் சென்சஸ் அண்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ் நமக்கு புரிய அப்ப இந்திரிய சென்சஸ் அதுக்கப்புறம் சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு கோலகம் நேம் என்ன கோலகம் டெக்னிக்கலாம் அதுக்கு சொல்றதுன்னா இந்திய சான்ஸ்கிரிட் நேம் ஓகே சரி இப்ப வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இந்திரிய அனுபவம் இருக்கிறது இந்திரிய அனுபவம் இல்லை இந்திரியத்தினுடைய சக்தி பிரபா பிளேம் இல்ல அதுக்கு என்ன சொல்றது இந்த சில பேருக்கு வந்து ஒரு அடியில தான் கேட்க முடியும் ஒரு அடிக்குள்ள இருந்தாதான் காது கேட்கும் ரெண்டாவது அடி போனா காது கேட்காது சில பேருக்கு மூணாவது அடி வரைக்கும் கேட்கும் சில பேருக்கு பத்து அடி வரைக்கும் கேட்கும் சில காது வந்து கோழிக்காது ஏழாவது வீட்டுல அங்க பேசுற விஷயம் அதுவும் வதந்தி இருந்துன்னு வச்சுக்கோ நன்னா கேட்கும் பிரபாவம் கேட்கும் இங்க பேசினதெல்லாம் காதுல கேட்காது அதனால தான் சாஸ்திரம் ஸ்ருணோ சுருணோ சொல்றது நடுநுடுல இந்த உபதேசத்துல பார்த்தீங்கன்னா இருக்க அப்புறம் சொல்லுவானே ஏன்னா நீ கேட்காம கூட இருக்கலாம் இங்க ஒரு அடியில கூட கேட்காம இருக்கலாம் அப்படி இல்லை இங்க இங்க என்னன்னா பவர் ஆஃப் யுவர் டிஸ்டன்ஸ் அந்த ஒரு இந்திரியத்துடைய பவர் இருக்கிறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பவர்ஸ் இருக்கிறது இப்ப கண்ணுக்குரிய பவர்ஸ் தூரம் இருக்க அது வந்து அப் டு ஸ்டார் வரைக்கும் பார்க்கலாம் இங்க இந்த ஸ்டார் வரைக்கும் பார்க்கலாம் நீங்க பாக்குறீங்க இல்லையோ இந்த மலையெல்லாம் உச்சியில பார்க்கும்போது எட்ஜில அந்த முனையில வரைக்கும் என்ன இருக்கு கண்ணு பயிற்சி இங்க அருகாமையில் இருக்கிறத பார்த்து அங்க தூரம் இருக்கிறத பார்த்து இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா கண்ணுக்கு பயிற்சி கிடைக்கும் சன் மூன் இந்த ஸ்டார் எவ்ரி திங் நீங்க பாக்கலாம் இந்த மழை காலத்துல மேகம் மூட்டம் இருக்கிறது இப்படியே கீழே பார்த்துட்டு கூடாது உச்சில இந்த மேகத்தில் கிட்ட டச் பண்றது ஒரு பேர்டு பார்த்துட்டு இருக்கும்போது அது எவ்வளவு தூரம் போறது போயிண்டே இருக்கு போயிண்டே இருக்கு போயிண்டே இருக்கிறது உச்சி உரைக்கு போறது ஸோ அதுக்காக ஷார்ட் அப்ப கண்ணுக்கு அருகாமையில் இருக்கிறது பார்க்க முடியும் தூரம் கறக்கிறது பார்க்கறதுக்கு சக்தி கொடுக்குறது அந்த அளவுக்கு காதுக்கு இல்லை ஓகே காதுக்கு கண்ணுக்கு கண்ணுக்கு இருக்கிற அளவுக்கு மூக்குக்கு இல்லை இதுலயும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு ஒவ்வொருத்தருக்கு பக்கத்துலயே என்ன இருந்தாலும் தெரியாது இல்லையா என்ன ஸ்மெல்லு அப்படி ஒண்ணும் தெரியாது சில பேர் அங்க சமையல்ல என்ன பண்றாங்க உள்ளுக்குள்ள அவங்க என்ன பண்றது இவங்க கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற சமையல் கூட இவங்க சொல்லிடுவான் ஏன்னை கட்டின் என்ன ஆகிறது பாரு ஒரு தடவை கூட நீ ஸ்மெல்லு வரா மாதிரி சமைக்கவே இல்லையே நீ அந்த பக்கத்து வீட்டு ஸ்மெல்லு இங்க காதை பிச்சு மூக்க பிச்சுட்டு வருது சில நேரத்தில் அந்த வீட்டுல காஞ்சி போயிடும் அப்ப இந்த அம்மா வச்சுட்டு இருக்கணும் அந்த வெயிட்ட அவங்க வீட்டுல என்ன வாசன வாசனை வருது பாருக்கே இதெல்லாம் மூக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல வந்து டிஸ்டன்ஸ் இருக்கு ஓகே தூரம் இருக்கிறது இதுக்கு பேர் பிரபா பவர் ஆஃப் இந்திரிய சக்தி அப்படி சொல்றது இது இருக்கணும் மூணாவது விஷயம் அப்ப வந்து இந்த நாக்குக்கும் தோனுக்கும் மாத்திரம் அந்த டிஸ்டன்ஸ் கிடையாது சப்போஸ் கண்ணுக்கு இருக்கிற பவர் மாதிரி இல்ல குறைஞ்ச பட்சம் இந்த காதுக்கு இருக்கிற பவர் மாதிரி என் நாக்குக்கு இருந்து வச்சுக்கும் இங்கிருந்து பாண்டி பஜார்ல இருக்கிற ஸ்வீட்ட அப்படி நாக்க நீட்டு ஜிலேபி எடுத்துட்டு வந்துடலாம் இல்ல இங்கே போகாம அங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் நாக்க அவ்வளவு நீட்டு ஓகே அதனால இதுக்கு எப்படி இருக்குன்னா கண்ணு பார்க்கலாம் ஜிலேபி ஆனா அது கிட்டக்க வந்தாதான் இதுக்கு இது கிடைக்கும் இது கிட்டக்க வந்தாதான் அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் துமெல்ஸ்மெல்ல நீ என்ன பேசிட்டு இருக்க முடியும் சொல்ல முடியும் தங்களை பட்டதான் கிடைக்கும் கிட்டக்க வந்தாதான் இதனுடைய பவர் இருக்கிறது அதர்வைஸ் வந்து கேட்க முடியாது பார்க்க முடியாது ஓகே இது மூணாவது விஷயம் அப்ப மூணாவது வந்து நமக்கு வந்து பிரபா ஒர்கவுட் ஆகும் இருக்கணும் என்னுடைய கோலகம் இருக்கணும் அந்த கோலகத்தினுடைய இருக்கணும் அந்த கோலகத்தில் இருக்கிற சக்தி இருக்கணும் உள்ளுக்குள்ள இருக்க இந்த நாலு இருந்தா தான் உங்களுக்கு சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கண்டிஷன் இது புலன் அனுபவம் நமக்கு வரணும்னா இந்திரியம் பிளஸ் கோலகம் பிளஸ் பிரபா பிளஸ் விஷயம் இந்த நாலு கம்பைன் பண்ணினா நமக்கு புலன் அனுபவம் நமக்கு கிடைக்கும் இது எல்லாருக்கும் இன்னைக்கு ஒன் மோர் எக்ஸ்ட்ரா சொல்லிருக்கிறது அது என்ன இந்திரிய சென்ஸ் ஆப்ஜெக்ட் மாத்திர அதனுடைய பவர்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் இருக்கிறது அது நம்ம உபநிஷத்து சொல்லி கொடுக்குறது ஓகே அது மாதிரில இந்த உபநிஷத்து தொடர்ந்து யஜ யாக என இந்த இது சவுனுக்கா இருக்கா இல்லையா மகாபால பாடசாலையில இருந்து வந்து இருக்கு யாகத்து சம்பந்தப்பட்ட விஷயமா சொல்லிட்டு வருது ஓகே இந்த இப்ப நம்ம சொன்ன விஷயத்தை ஒரு யாகம் பண்ற மாதிரி உற்பத்தி பண்ணும் அதனால யாக குண்டம் வேணும் யாகம் பண்றதுக்கு ஹோமம் பண்றதுக்கு யாக குண்டம் வேணும் யாகண்டம் மாத்திரம் போறாது அதுக்கப்புறம் வந்து சமித்து வேணும் சமித்து மாத்திரம் போறாது அக்னி வேணும் அது வந்து தொடர்ந்து எரிய நெய் வேணும் இப்படிதான் நானும் சேர்ந்து பண்றது எதுவோ அதுக்கு பேரு ஹோமம் புரியல இதோமம் ஓகே இந்த ஹோமம் மாதிரி நமக்கு நித்தியமா ஹோமம் பண்ணிட்டு இருக்கிறது அந்த வருணனையோட பண்றது இது ஒரு விஷயம் அது எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இங்க உபநிஷத்து என்ன பண்றது நமக்கு வந்து ஐந்து இந்திரியம் ஐந்து சப்ஜெக்ட் பார்த்திருக்கோம் ஐந்து சப்ஜெக்ட் ஐந்து ஜெனரலா சாதாரணமா ஐந்து இந்திரியங்கள் தான் உபனிஷத்து விசேஷமா ஏழு இந்திரியம் சொல்றது சவன் இந்திரியா சொல்றது ஏன்னா அந்த கோலகத்தை வச்சுண்டு சொல்றது ஏழு எப்படி கோலகம் இருக்கிறது நமக்கு சவன் குலோ என்ன இருக்கிறது அப்படின்னா சவன் கோலகம் நமக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு காது துவாரம் இருக்கிறது கண்ணு துவாரம் இருக்கிறது மூக்கு துவாரம் இருக்கிறது ரெண்டு வாய் துவாரம் இல்லை காட் கிரேஸ் சப்போஸ் ரெண்டு வாய் இருந்ததுன்னு வச்சுக்கோ இமேஜினேஷன் ரெண்டு போற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோ ஒண்ணுக்கே ப்ராப்ளம் ரெண்டு இருந்தா என்ன ஆகும் ஒரு வாயை வாயை வாய் டிஃபிகல் இருக்கிறது இந்த செவன் கோலகம் டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு அதுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் ஏழு இந்திரியம் ஏழு ரேஞ்சஸ் இந்த ரேடியம் பிரபா அக்னி ஏழு சென்சஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஏழு இதெல்லாம் சப்ளை பண்ண இது இங்க மாதிரி இந்த மாதிரி என்ன எல்லா பொருளும் ஏழு ஏழா உபநிஷத்தை பிரிச்சு காட்டுறது ஓகே இந்த மந்திர எட்டாவது மந்திரத்துல என்ன சொல்றது தஸ்மாத் பிரபவந்தி தஸ்மாத் பிரபவந்தி தஸ்மாத் கஸ்மாத் தஸ்மாத் பிரம்மத்திடமிருந்து எதனிடமிருந்து இதெல்லாம் வந்தது அது அதை மறக்காம போட்டுக்கிட்டே வரணும் இதெல்லாம் பேசுறமே அது எதுல வந்தது பிரம்மனிடமிருந்து வந்தது பிரம்மத்துக்கிட்ட இருந்து வந்தது உபாதான காரணம் மெட்டீரியல் காஸ்ட் அதை பிரபவந்தி பிரபவந்தி தோன்றின இவைகள் தோன்றினாணாக நீ வாசிச்சு பஞ்ச பிராண சப்த பிராணா போட்டிருக்கூஸ் ஆகும் டீச்சர் டீச்சர் தேவைப்படுறது படிச்சிட முடியாது அங்க அதுவும் ட்ரெடிஷனா வரக்கூடிய டீச்சர் இருக்கணும் அந்த என்ன? வந்து நான் ஒரு பிரயோஜனம் இல்ல அது ஒண்ணுமே தெரியல எனக்கு தெரிஞ்சத புக்கில் என்ன எதை குறிக்க இந்திரியாணி இந்திரியத்தை குறிக்கிறது ஓகே சப்த பிராணா பிரபந்த பிரபவந்தி அப்படின்னா ஏழு இந்தியங்கள் தோன்றின பிரம்மத்து கிட்ட இருந்து ஏழு இந்திரியங்கள் தோன்றின சப்தி அரிசி இருக்கிற ஒரு சக்தி புளேம் ரேஞ்ச் ரேடியம் சொல்றேன் என்ன ரேஞ்ச் என்ன நீங்க பார்க்கணும் உங்க ரேஞ்ச் என்ன கண்ணுன்றத நீங்களே டெஸ்ட் பண்ணணும் என்ன செய்யணும் ஐபால் மூவ் பண்ணாம எவ்வளவு தூரத்துக்கு பார்க்க முடியுதுன்னு பார்க்கணும் நம்ம பக்கத்தில் இருக்கிறது பார்க்கறதே அபூர்வம் இவனுக்கு பகலே பசுமாடுப்பா ராத்திரி இருக்குல எப்படி தெரியும் பசு இறம்ப மாடு அங்க வச்சது விட்டுட்டு வந்துருவா நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சப்த சமீத்தகனா இங்க சமித்தகா சொல்றது வந்து செவன் பீல்டு அந்த இது இருக்கிறது விஷயம் செவன் பீல்ட் ஆஃப் விஷயம் இந்திரியன்றது ஒரு யாகமா இங்க வர்ணிக்கப்படுகின்றது அப்படி சொன்ன அப்ப இங்க என்ன சொல்றது இந்திரியம் இந்திரிய கோலகம் இந்திரிய கோலகம் இருக்க கோலகம் விண்டோ துவாரம் இதுதான் யாக குண்டம் ஓகே இந்த கண்ணு இருக்க விசிபிள் விசிபிள் கண் இருக்க அது யாக குண்டம் காது யாக மூக்கு யாக நாக்கு வாய் வந்து யாக குண்டம் ஸ்கின் யாக ஓகே ியபா ரேடிய சி நெகே அப்போ சப்த இது இருக்கிறது சப்த இமே லோகாக ஓகே சப்த இமே லோகாக இந்திய உறுப்பு இருக்க அதுதான் கோலகம் அப்படி சொன்ன கோலகம் வந்து ஸ்தூல பகுதி சூக்ம பகுதி வந்து இந்திரியம் சூக்ஷம இந்தியம் விசிபிள் வந்து கோலகம் இங்கே சப்த இமே லோகாக இந்தியன்ஸ் இந்திரிய உறுப்பு லோகா மீன்ஸ் ஓகே அப்போ டெக்னிக்கலா சொல்றதா இருந்த லோக்காக கோலகம் பிராணாகா இந்திரியம் அர்ஷிஷகா பிரபா ரேஞ்ச் ரேடியம் சித்த விஷயங்கள் சப்த சப்த சப்த சப்த போட்டுக்கணும் நடக்கிற இடம் நடக்கிற இடத்துக்கு அக்னி அக்னி கொண்ட வச்சு அங்க சமைத்து போட்டு அக்னி போட்டு அந்த இடத்துக்கு நமக்கு எங்க ஹோமம் நடக்கிறது காலையிலமம் நட்டு அது என்ன அந்த மார்னிங் காஃபி என்ன அந்த ஜெயா டிவி கலர்ஸ் ஓகே கலர்ஸ் அண்ட் அந்த புது கோயில் வீணா போயிடுவீங்க தொந்தரவாயிடும் அவன் ஏதாவது நம்ம ராசியில சொல்லுவான் அவன் சொன்னது படியே நடக்கிற மாதிரி பண்ணிடுவான் நம்ம விசேஷம் இருக்க புரூவ் பண்ணிடுவான் காதை ஒரு கர்ண கடூரமான குரல்ல சொல்லுவான் கடகராசி மீனரக்ஷனம் அவர் பெரிய உலகத்திலேயே சயின்ஸ் சொல்ற மாதிரி சொல்லுவார் அவர் ஏன் பெரிய விஷயம் மாதிரி அதெல்லாம் வந்து அப்ப மார்னிங் ஹோமா என்ன நெக்ஸ்ட் இந்த ஃபார்ம்ஸ் அண்ட் கலர்ஸ் ஓகே அந்த கலர்ஸ் தான் சமித்து இவர் கண்ணு தான் கோலகம் ஓகே அதுல இருந்து உணர்வு எல்லாம் வருதுல டேஸ்ட் எல்லாம் அதெல்லாம் இது ஓகே ரேஞ்சு அப்புறம் என்னூசிக் அதுக்கப்புறம் மெதுவா மியூசிக் எல்லாம் வரும் அப்புறம் அந்த இண்டு பேப்பர் இருக்கிறது அதெல்லாம் இருக்கிறது அப்புறம் சவுண்ட் இருக்கு வீட்டுல இருக்க கத்துறது இதெல்லாம் இருக்கிறது அதெல்லாம் கோமம் நடக்கிறது டீப்பா கால இருந்து ஹோமமா கோமம் நடக்கிறது ஏழு யாக குண்டம் இருக்க நமக்கு ஏழு யாக குண்டத்துக்கும் கோமம் நடந்துட்டே இருக்கும் வரிசையா இருக்கும் அந்த காரணி வந்து நாலு ஃபேக்டர்ஸ் நாலு ஃபேக்டர்ஸ்லாம் ஏழு ஹோம குண்டம் நடந்துட்டு இருக்கு ஓகே இந்த யாகம் எல்லாம் செய்யறதுனால பிரயோஜனம் இருக்கிறதே இல்லையா பலன் கிடைக்கிறதே இந்த ஹோமம் செய்யறதுனால என்ன பலன் இந்த ஹோமம் பண்ற என்ன பலன் சுகதுக்கம் பலம் சுகதுக்க பலன் கிடைக்கும் ராகத்வேஷ பலன் கிடைக்கும் காமக்ரோத பலன் கிடைக்கும் ஓகே இது வந்த கண்டினியூசா இந்த பலன் ராகத்வேஷ காமக்ரோத இருந்து வச்சுக்கோ ஆல் தரவு டுவெண்டி போர் அவர்ஸ் இந்த ஹோமம் நடந்ததுன்னா ஏழு குண்டத்திலையும் அவன் ஏழாவது நாள் தற்கொலை பண்ணிப்பான் நடுவில்லை போட்டுவாங்க உனக்கு இருக்கிறது நீ பண்ணி பெரிய இருக்கு எங்கல் நீ எவ்வளவுக்கு அவ்வளவு ராக இது ராகத்வேஷம் வேணுமோ டிரான்சாக்ஷன் எவ்வளவு வச்சு இருக்கியோ அத்தனை கத்தனை அத்தனை ஆளோட ராகத்வேஷம் வந்துடும் புரிய எஸ்பெஷலி ஏன் எப்பயுமே ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கானே ஏன் இருக்கான் டிரான்சாக்ஷன் ஜாஸ்தி புரியுதுதான் அந்த பிசினஸ்ல இருந்து வேதாந்தத்துக்கு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி இருந்துட்டான் அவன் ஜனக மகராஜா பிசினஸ் பண்ணிண்டு வந்து வேதாந்தத்துக்கு இருந்தா அவன் ரியல் ஜனக மகராஜாட் நமக்கு எவனோ பண்ற பிசினுக்கே நாம போய் தொந்தரவாடு நம்ம ஓனரே கிடையாது அதுல வேலை செய்யறதுக்கே நமக்கு சொந்த பிசினஸ்காரன் எப்படி இருப்பான் கஷ்டம் தான் அதனால நமக்கு சாயந்திரம் ஆயிடுச்சுன்னா நமக்கு ரெஸ்ட் கிடைக்கிறது நமக்கு காலையில இருந்து காலையில போகும்போது எப்படி இருக்கு ஒரு பிர சாயந்திரம் வந்த போது ஓகே வந்த பிறகு வந்த பிறகு யாராவது தொட்டாலே எரிஞ்சு விடுவோம் ஏன் எரிஞ்சு உணர சொல்லும் போது இவர் எரிஞ்சு விடுற சொல்ற ஆளும் எரிஞ்சு விடும் ஏன்னா அதனுடைய அது ஆக்சன் ரியாக்ஷன்ஷன் எரிஞ்சு விழுது டிரான்சாக்சன் திரான்சாக்சன் எரிஞ்சு விடறதுஷன் அப்படி போட்டுக்கணும் ஓ, நீ ம்ன்னி வந்த சத்தம் போட்டு வரும் சொல்றதுக்கு ஓகே அப்போ இதெல்லாம் வந்து இந்த பகவான் வந்து சுஷுப்தி நமக்கு ஓய்வு கொடுக்க அந்த ஏழு யாக குண்டத்திலிருந்து ஏழு சமயத்தில இருந்து எல்லாம் வந்து இப்ப வந்து காலையில வீட்டுல இருந்து போற போறோம் அப்புறம் போறோம் அப்புறம் பண்ணிடும் அது போல நம்முடைய குண்டம் யாகம் ரூம் அது ஆபீஸ் ரூம் ஓகே இவங்க ரெசிடென்ஸ் எங்க தங்குறான் தூக்கத்துல அப்படின்னா இந்த தூக்கம் அவனுக்கு ஹோம் ஆள் விழிப்பு வந்து விவகாரம் தூங்க போறான் இல்லையா சொந்த வீட்டுக்கு போய் சேர்றான் கோழி குஞ்சு ஆடு மாடு எல்லாரும் கூட்டுல அடையும் அதை தாண்டி உங்க வீட்டை தாண்டி அந்த சம்பந்தப்பட்ட அதை தாண்டி மரத்துல வந்து செடி கொடி எல்லாம் வந்து அந்த பட்சி எல்லாம் வந்து அடங்குவது ஜாலியா இருக்கும் பார்க்கறதுக்கு எல்லா கூட்டுல அடையிறது இதுதான் சொல்றது பேரு ஓகே அது போல வந்து எல்லாம் வயக்காட்டுக்கு போனதெல்லாம் மெதுவாக உணோனா உணவுனா கிராமத்துக்குள்ளார வரும் அந்த சாயந்திர நேரத்தில் அந்த சவுண்ட் வரும் மாடு சவுண்டு அந்த டிங்கு டிங்கு டிங்கின்னு அடிச்சுன்னு வரும் எல்லாம் எல்லா இதில் வரும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது ஒரு கைத்தக்கட்டில் போட்டுட்டு நமக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் நிர்ணிமித்தமாக பார்த்தா தான் சந்தோஷமா இருக்கும் நூறாயிரம் டென்ஷனோட லேப்டாப்போட இருந்தால் ப்ராப்ளம் அது அதை ரசிக்கவே முடியாது வால் எப்படி ஒரு அடி அடிக்கும் அடிச்சுட்டு போகும் அது ஒரு ஸ்மெல் இருக்கும் ஆனந்தமா இருக்கும் பிடிச்சிருந்து அது கிராமத்து வாசன பேரு அதுக்கு பேரு அதனால இது என்ன பண்றது இந்த தூக்கத்தில் பாத்தீங்கன்னா மூக்கு திறந்திருக்கு ஐ திங்க் மூக்கு திறந்திருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் வராது இது இது கிளோஸ் ஆபிஸ் குளோஸ் தான் காத்து துறந்திருக்கும் அப்ப நீ உண் என்ன வேணா என்ன வேணா போய் நீங்க பகல்ல திட்ட முடியாதெல்லாம் நீ தூங்க தூங்க அப்படி சொல்லிட்டு திட்ட அப்ப காலையில இருக்கும் திட்டியா உள்ள இருந்த குழுதான் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ மாத்தி மாத்தி அப்ப யார் ரெண்டு பேருமே முடிச்சுட்டு தான் கஷ்டம் ஓகே அதனால இதெல்லாம் காது திறந்திருக்கும் ஆனா கேட்காது காது திறந்திருந்தால கேட்காது ஓகே இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கோலகம் வந்து ஆபீஸ் வந்து நமக்கு ரெஸ்ட் தெரியுது அதனால இங்க உபநிஷத்து என்ன சொல்றது பிராணாகா குகா குகா சயாகம் இங்க ரெஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் வீடு எங்க இருக்கிறது அனைத்து இந்திரியும் ஹிருதயத்துல ஒடுங்கிறது அப்படி சாஸ்திரம் சொல்றது ஓகே எல்லா ரெஸ்ட் வீடு எங்க இருக்கிறது பிளேஸ் குகாயாம் சேரத்தே இதி குகா சயாகா ஒரு டைம் இருக்கு அது போல இதுக்கு ஆபிஸ்க்கு ஒரு ஒரு டைம் இருக்கு கண்ணுக்கு ஆபரேட் பண்றது அப்புறம் ஆகும் இப்படி ஒன்னொன்னு அப்புறம் பகல் வரும்போது எல்லாம் வேலை செய்யும் சப்த நிகீதாக சப்த சப்த நிகீதாக ஏழு ஏழா இந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விஷயமானது ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு நிகிதாக கடைசியில என்ன போட்டுக்கணும் சப்ளை பண்றது இவையெல்லாம் பிரம்மத்திடமிருந்து வந்துன பிரம்மத்திலிருந்து தோண்டினு போட்டுக்கணும் ஒவ்வொரு தடவையும் நெக்ஸ்ட் என்ன மந்திரம் அது என்ன சொல்றது ஒன்பதாவது மந்திரம் அதை பார்க்கலாம் ஒன்பதாவது மந்திரம் அதிராக்கயே அம்தே சிந்தவ அத்த ஓஷத்தோ ர பூத்தை சித்தே ஹியராத்மா ஹியந்தராத்மா ஹியந்தராத்மா அம்மத்தினம் இருந்து பம்மத்தினருந்த இந்த சடு மாத்திர தோண்டல அதுக்கு புறமா இருக்கிற புறமா இருக்கு என்னது மலையாளமோ வெளியில இருக்கிற வெளி உலகமும் இந்த பிரம்மத்துக்கிட்டிருக்கிறது சப்ஜெக்ட் ஆபெக்ட் எல்லாம் கூட பிரம்மத்துக்கு ஓகே சோ நம்ம சப்ஜெக்ட் சொன்னா அத்தியாத்ம விஷயம் அத்தியாத்மும் இந்த மந்திர முன் மந்திர சொல்லுச்சு ஆதிபூதம் இந்த மந்திரத்தை சொல்றது அவ்வளவுதான் அத்தியாத்ம ஆதிபூதம் ஓகே அப்போ மனுஷனுக்கு சில கொடுக்கப்பட்டிருக்கு அது போல வெளியில இருக்க ஜகத்துல விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் பிரம்மத்துக்கிட்ட வந்து தோன்றினது அவ்வளவுதான் சிம்பிள் ஓகே அது சொல்றதா கஷ்டம் அர்த்தம் வந்து தோன்றின அதாக அந்த பிரம்மத்துக்கிட்ட வந்து தோன்றின எவைகள் தோன்றின சர்வே சமுத்காம் சர்வே சமுதம் அப்படின்னா எல்லா விதமான சமுதிரங்களும் கடல்களும் தோன்றின ஓகே நம்ம கிட்ட உலகத்தில் என்னென்ன அதிகமா இருக்கிறது பாரதத்தில் ஓகே நமக்கு மூணு பக்கம் சமுதிரம் இருக்கிறது ஓகே மூணு பக்க சமுதிரம் என்ன இருக்கிறது கிழக்கே இருக்கிற சமுதிரத்துக்கு என்ன இருக்கிறது ஈஸ்ட் இருக்கிற சமுதிரத்துக்கு பேர் என்ன பெங்கால் ிகுடா அது யாவது சொல்ல தெரியணும் குறைஞ்ச பட்சம் விரிகுடா கிடையாது அதுக்கு பேர் சிந்து சாகர் சிந்து சாகர் கங்கா சாகர் ஏன் கங்கா சாகர் கங்கை நதி வந்து கலக்கிறது அந்த கங்கை நதியை கலக்கிற இடத்தை பார்க்கிறதுக்காக பஞ்சாப்ல இருந்து வந்த ஒரு ஞானி அவருடைய ஸ்பரிஷத்தினால அவருக்கு குரு கிடைச்சாரு யாரு ராமகிருஷ்ணன் பரவ எங்கிருந்து அவர் கங்கையை கலக்கிற சங்கமத்தில் வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தார் தோத்தாபுரி அந்த தோத்தாபுரி அங்க சங்கமம் பார்த்து திருப்பி ரிட்டர்ன் வரும்போது ராமகிருஷ்ண பார்த்தாரு ராமகிருஷ்ணன் குரு கிடைச்சாரு எப்படி எங்க கிடைக்கும் அது பரமேஸ்வரியோட வேலை ஓகே நீ இந்த இது ரெடி ஆயிட்டேன்னா அந்த சன் வந்து உனக்கு மேல பாய்ச்சறதுக்கு ரெடியா இருக்கு அப்படியே கங்கா சாகர் ரொம்ப முக்கியம் கங்கா சாகர் அதுக்கு பேரு பிரிட்டிஷ்காரன் திட்டமிட்டு மழுக்கடிக்கப்பட்டது கிழக்கு மேற்கே இருக்கிறது என்ன கடல் அந்த கடல் வழியா தான் சொல்லக்கூடாது அது அரபிக் கடல் இருக்கிற வரைக்கும் டெரரிஸ்ட் வருவான் அதுக்கு பேரு சிந்து சாகர் என்ன சாகர் சிந்து சாகர் சிந்து நதி அங்க பாய சிந்து சாகர் கீழே இருக்கிறது பேருந்து கங்கா சாகர் ஹிந்து சாகர் சிந்து சாகர் ஒரிஜினல் நேம் இது இந்த எல்லா விதமான பசிபிக் ஓஷன் எல்லாம் எல்லா விதமான கடலும் பிரம்மத்திருந்து வந்துடுது இது ரொம்ப சிம்பிள் நெக்ஸ்ட் என்ன சர்வே கிரயாச்ச அப்படின்னா எல்லா விதமான மலைகளும் பொதிகை டிவியில் இருக்கிற பொதிகை மலையில இருந்து விந்திய மலை இமாலய மலை அது போல எல்லா விதமான மலைகளும் மவுண்டன்ஸ் எல்லாம் இதுதான் சிகரம் எது சிகரம் ஒசந்த சிகரம் எது ஹைட்டு ஒசந்த சிகரம் எது குளோபில் எவரெஸ்ட் ஓகே எவரெஸ்ட் அதையும் பேர் மதிடா எவரெஸ்ட் கிடையாது கௌரி சங்கர் அதோட ஒரிஜினல் பேர் கௌரி சங்கர் கௌரி சங்கர் முக்கியமானது மலை உயர்ந்த மலை உயர்ந்த மலை மாத்திர உயர்ந்த மலை அது தமிழ்ல ரெண்டு வார்த்தை உயர்ந்த ரெண்டு விதத்திலே அதுதான் ஓகே நம்ம ஊர்ல இருக்கிறதுனால சொல்லல ஜாகவே அது உயர்ந்த மலை அது பெரிய மலை எங்கள் மலை இமய அந்த மலை எல்லாம் இருக்க சின்ன மலை பெரிய மலை எல்லா மலைகளும் பிரம்மத்துக்கிட்ட இருந்து வந்தது ஓகே சர்வே சிந்தவகா சிந்தவக ஆறு ஓகே எல்லா விதமான ஆறுகளும் இந்த பிரம்மத்துக்கிட்ட இருந்து வந்தது ஓகே கங்கே சைவ கோதாவரி சரஸ்வதி சிந்து சாவேரி ஜலேஸ்மின் சந்நிதி குரு ஒவ்வொரு ஹிந்துவும் இந்த சொல்லிட்டு குளிக்கணும் காலம்பரை கிளம்பரை குளிக்கும்போது அந்த பக்கெட்லயோ இல்ல சவர் சவர் குளிச்சு என்ன செய்யுதுன்னு ஒரு குழந்தை கெட்டுது என்கிட்ட மாஸ்டர் நீங்க எப்படி சொல்றீங்க எங்க வீட்டுல வந்து எங்க ஆத்துல சவர் பாத்து இருக்கு அது எப்படி நான் எப்படி பிடிப்பேன் நியாயமான கேள்வி நீ என்ன பண்ற அப்பாவோட போயிட்டு மேல டேங்க் இருக்கு அதை எடுத்து கங்கே செம் கோதாவரி முன்னே போட்டுரு மொத்த டேங்கா அவத்த குளமா ஆயிடும் நல்ல ஐடியா இருக்கு குழந்தை சொன்னா உடனே செஞ்சிடும் கஷ்டம் அதுல இருந்து கொஞ்சம் வளர்ந்து துக்கோ ஒன்னும் செய்யாது சொல்றது ஏன்னா இந்த குழந்தை அங்க போய் சொல்லும் யாரும் சொல்லி கொடுத்தா உனக்கு சொன்னார் இது கேட்டு கேட்டு ஓஹோ பெரியங்களான இப்படிதான் நடந்துக்கணும் போல இருக்கு அது டீச்சிங் இன்டைரக்ட் டீச்சிங் ஓகே நீ வந்து இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷம் மேக்சிமம் மூணு வருஷத்துக்குள்ள என்னெல்லாம் சொல்றியோ அவ்வளவு அது பிராராப்தத்துல இருக்கோ அதுதான் வரும் நீ ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணீங்கன்னா தெரிஞ்சது ரெண்டு வருஷத்துக்குள்ள எதெல்லாம் பண்ண முடியுமோ சொன்னீங்க அப்பதான் நம்ம கவனிக்காம வீட்டுல சண்டை போடுறது இது போடுறது டிவி காட்டுறது எல்லாம் காட்டிடுவோம் நம்மளை மாதிரி ஆக்கிடுவோம் அது எப்படி நம்மளை மாதிரி ஆக்காம அது தனியா வரும் வரக்கூடாத அதனால இங்க ஆறு கங்கேசி யமுன சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி அந்த சிந்து நதி இப்ப நம்ம கிட்ட இல்ல ரெண்டு விஷயம் அந்த வாட்டர் வந்து நமக்கு சேக்ரெட் ஆகிறது புனிதமாகிறது இந்த தண்ணி அது மாத்திர இல்ல நம்மளுடைய சிந்து இன்றி ஹிந்து இல்லை அந்த சிந்து நதி நமக்கு வரணும்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணி அந்த சங்கல்பத்தோட அது வாட்டர் போட்டீங்கன்னா அந்த சங்கல்பம் ஒரு நாள் ஒர்க் ஆகும் புரிய நீ போய் பாகிஸ்தான் போய் அடிக்கலாம் ஒண்ணும் சொல்லல ஓகே நம்மளை வந்து அடிச்சாலே நம்ம போக மாட்டோம் ஏன்னா ஒரு கண்ணத்தை அறைந்தால் இரு கண்ணத்தை அறைன்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் விட்டுட்டான் அதை இங்க கிருஷ்ணன் என்ன சொன்னா அடிடான் இப்பதான் கரெக்டா அடி அப்படி சொன்ன அவன் எல்லாம் கிருஷ்ணன் இவன் கிறிஸ்துவ எடுத்துக்கிட்டான் இது என்ன உல்ட்டாவா ஆயிடுச்சது போட்டான் இவன் இது இந்து மதம் சனாதன தர்மம் எல்லாத்தையும் பொறுத்துக்கும் எல்லாத்தையும் ஒத்துக்கும் முடிஞ்சோன்னு சொரணியே லாபம் படிச்சு எவ்வளவு அடிச்சாலும் சொரணம் இல்லாம இல்ல அவன் ஒரு வருஷமா பிளான் கொடுத்து இதெல்லாம் கொடுத்து அந்த ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டெரடிச்சு இதெல்லாம் பிளான் வச்சிருக்கான் அந்த போட்டோ வேற நம்மளுடைய உளவு துறைக்கு கிடைச்சிருக்கிறது அடேப்பா உலகத்திலேயே கிரேட் நம்மள இதை வெளியில சொன்னேன்னு வச்சுக்கும் அவமான ஓகே அசிங்கமான விஷயம் இப்ப நடந்திருக்கிறது அசிங்கமான விஷயம் இது போட்டான் இங்க என்ன சொல்றாங்க தேவையில்லை நீ காலம் குளிக்கிறிய அவசர அவசரமா குளிக்கிறீ அந்த அவசரமான நேரத்திலையும் கங்கே சேமன சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலஸ்மி சன்னிதி குரு அந்த சிந்து நதி எங்க நாட்டுக்கு திருப்பி கிடைச்சிடும் பகவானே குடுத்துரு பகவானே சங்கல்பம் பண்ணிட்டேன்னு போறோம் உன்னுடைய கண்ணு முன்னாடி கிடைச்சிடும் இதெல்லாம் வந்து இருக்கிறது அப்புறம் என்ன சொல்றாரு பல்வேறு விதமான இருக்கிறது சொரு சர்வே ரூப்பாக சிந்தவகா சர்வே ரூபாக சிந்தவகா சர்வே ரூபாக என்ன ஒவ்வொரு ஆறும் ஒரு ஒரு மாதிரி இருக்கிறது டேஸ்ட் கலர்ஸ் அது வர்றது அதெல்லாம் இருக்கிறது எப்படி நீங்க பத்ரிநாத்துக்கு போகும்போது பார்த்திருப்பீங்க கிரீன் கலர்ல அந்த ரிவர்ஸ் வரும் சம்டைம்ஸ் வந்து கிரே கலர்ல இருக்கும் சில பியூர் ஒயிட் ஸ்பட்டிக்க மாதிரி இருக்கும் ஓகே பியூட்டிஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் சில இடத்துல சங்கமம் போட்டிருப்பான் நீங்க பாத்தீங்க இதெல்லாம் பார்த்திருக்கணும் என்ன சாப்பாட்டுக்கு நிறுத்தம் போயிருந்திருக்கான் பஸ் அப்படி நினைச்சுட்டு இருக்கா கோட்டை விட்டான் இந்த கலர்லாம் பார்த்துருக்க மாட்டான் அதனால அதுல என்ன கலர் இருக்கிறது என்ன இருக்கிறது பியூட்டிஃபுல் அதனால இது சொல்லிருக்கிறது இங்க உப்பு நிமிஷத்துக்கு அதுக்கு கனெக்ஷன் பாருங்க வாட்டருக்கு டெஸ்ட் பண்ணுங்க இது வரைக்கும் அதுக்கு ஈடுனை வேற எதுவும் கிடையாது அங்க வந்து இந்த மாதிரி சாது ஆயிட்டாங்கன்னா மகா நிர்வாண சமாதி அப்படிதான் என்ன அர்த்தம் அவரை அப்படியே முழு கங்கை போட்டுவான் போனாலும் அப்படி அப்படி கங்கா நம்ம நம்ம கங்கை கொண்டு வந்திருக்கும் அந்த தண்ணி வந்து கெடுறதில்லை அவ்வளவு நதிகளில் சிறந்த நதி எது அப்படி கேட்கும் போது கங்கா அது தேவிதாக்கு சர்வ ரூபா எல்லாவிதமான தன்மைகள் உடையது இந்த நதி அப்படி சொல்றது வெவ்வேறு சிந்தவா அதெல்லாம் பிரம்மத்து கிட்ட இந்த நம்ம ஊர் தாமிரபரணி இருக்கிறது தாமிரபரணி காப்பர் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது கந்தகமும் அந்த வாட்டர்ல இருக்கிறது சரி இது இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது அத்தஸ்த சர்வாக ஓஷதையா நெக்ஸ்ட் என்ன இருக்கிறதா இந்த பிரம்மத்து அத்தஸ்த சர்வாக ஓஷதையா ஓஷதையா தாவரங்கள் தாவரங்கள் இதிலிருந்து சர்வாக எல்லா விதமான செடி கொடி புல் பூண்டு தாவரங்கள் செடி கொடி மரங்கள் எல்லா விதமான வெஜிட்டேரியன்ஸ் ஓகே வெஜிடேரியசுமதி ரைஸ் பண்ணிட்டு இங்க அவன் சில பேட்டன் பண்ணிட்டான் நீ வந்து அம்மாஞ்சியா இருக்கிற வரைக்கும் மஞ்சள் இஞ்சி துளசி வேப்பிலை கருவேப்பிலை கொத்தமல்லி உன்னை பெத்தரண்ட வச்சுதான் கட்டணும் இப்ப அந்த சொல்றதுக்கும் ஆள் கிடையாது கேட்கறதுக்கும் ஆள் இல்ல பிரரண்டையும் இல்ல அது வந்து அவ்வளவு தூரத்துக்கு சொமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது நல்ல புண்ணு ஆத்தும் அது ஓகே அதெல்லாம் இருக்கிறது வெரைட்டிஸ் ஆஃப் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் நமக்கு செடி கொடி எல்லாம் இருக்கிறது ஓகே பழைய நானே பார்த்திருக்கேன் இங்க சென்னையில அப்படி ரோட்ல போகும்போது ஒரு செடி இருக்கும் அதை பறிச்சுட்டு வந்து ஏதோ கீரை பண்ணுவா இரு வீட்லயே இருக்கணும் அதெல்லாம் இருந்தது அப்ப இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம் இருக்க அதெல்லாம் ஓஷதையா ஓஷதையா செடி கொடி எல்லாம் ஓகே அது மாதிரி ஸ்டெப் பண்றது உபனிஷத்து ரசிஷிங் அதுல இருந்து இருக்க பவர் இந்த பிளான்ஸ் அதுக்குள்ள இருக்க சத்து இருக்கு இல்லையா ஒவ்வொருத்துக்குள்ள ரசம் இருக்கிறது ஓகே போட்டிருக்கிறது கார்போஹைட்ரேட் வைட்டமின் ஏ பி சி அப்படி நிறைய இருக்கிறது ஓகே அயன் கால்சியம் சோடியம் இதெல்லாம் அந்த அந்த ஓஷதிய ஒளிச்சு வச்சிருக்கான் பகவான் இந்த ஈஸ்வர என்ன பண்ணிருக்கா எல்லா விதமான நரிஷ் சத்தும் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஓஷதையா காலையில கருவேப்பிலை பார்க்கும்போது எதுல உனக்கு ஞானம் வரணும் பிரம்மம் பிரம்மத்தை கொஞ்சம் போடு அப்படின்னு போடணும் ஓகே அப்ப ஆல் தியூட்ரியன்ஸ் இதனுடைய குளோரி என்ன அப்படின்னா மனுஷன் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு முக்கியம் உபனிஷத்து ஓஷத்தையெல்லாம் யாருக்கு தத்துவம் வரல சீடி வாங்கி கேட்கணும் ஓகே அப்பதான் பர்தரா நம்ம வந்து கிளாஸுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு அர்த்தம் அன்னமய கோஷா ககா அன்னமய கோஷா அன்னரசேனைவ பூத்வா அன்னரசேவை பிரத்திம் பிராப்பிய அன்ன ரூப பிரதிவியாம் இது அன்னமய ரசே இந்த பாடி என்னது இட்லி வடை தோசை ஓகே விஷுவல் பண்ணினா இட்லி வடை தோசை கொத்தமல்லி சட்னி அது இருக்காது உங்க உடம்புல அது பண்றதே இல்லையே அதனால வந்து ரெக்கமெண்ட் பண்றது வெஜிடேரியன் தான் வெஜிடேரியன் சொல்லவே இல்ல இது வரைக்கும் நான் படிச்சதுல அதனால நான் வெஜிடேரியன் கூட அப்போ அதுல சர்வேலாக மாட்டேன்னா நான் வெஜ் சாப்பிடுறேன் கேள்வி கேட்கறதுல அவங்க கூட சர்வேலாக ஏன்னா அந்த மிருகம் வெஜிடேரியன் புரியா அது செடி கொடி எல்லாம் தலை எல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்றதுனால இன்டைரக்டா இவனுக்கு சர்வேலாகிறது ஓகே நீ டைரெக்டா இருக்கலாம் இன்டைரக்டா அவாவா சமத்து ஓகே அதுக்கப்புறம் சொல்லப்படுறது ஓகே இந்த சத்து எப்படிலாம் இது உருவாக்குறது அங்க வரும்போது இங்க நீங்க மாட்டிப்பீங்க இந்த ஏன் நான்வெஜ்ஜு கூடாது கூடாது ஏன் சொல்லிட்டு இருக்கோம்னா நெக்ஸ்ட் பாயிண்ட்ல மாட்டிப்பீங்க ஏன் சொல்றதுன்னா இப்ப வந்து டெத் மீன்ஸ் ஸ்தூல சூட்ச சரீர சரீரோ இந்த சூல சரீரம் சூக்ம சரீரம் வரத்துக்கு இந்த உணவு தான் முக்கியம் அப்படி உபனிஷ் ஏனால் இந்த தாவரங்கள் உள்ள சக்தியினாலி அந்த ஆத்மாக சூக்ம சரீரம் இந்த தாவரத்தினால இருக்கிறது மசில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அது இம்ப்ரூவ் ஆகும் இவர் நான்வெஜ் சாப்பிட அதெல்லாம் வெறும் மசில்ஸ் சூக்ம சரீரம் ஒண்ணு இருக்க மனசு ஆல் எமோஷன்ஸ்ல இருக்கு அந்த கொஞ்சம் பிரசன்னா இருக்கிறது அவாய்ட் பண்ண கொஞ்சம் அந்தராத்மா ஹி புதை புதகின சூக்ம சரீரம் இந்த மனுஷ சரீரம் ஸ்தூல சரீரம் புதகின ஸ்தூல சரீரம் அந்தராத்மா கின சூக்ம சரீரம் திஷ்டத்தே அது ஏன் இருக்க முடியறதுன்னா இந்த தாவரத்தினடைய ரசம்ியூட்ரிஷன் இருக்க அதனால அது சர்வைலாகிறது இப்ப பேசினதெல்லாம் என்ன இப்ப பேசினதெல்லாம் பிரம்மத்துக்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு போட்டு கொடுக்கும் ஓகே நெக்ஸ்ட் பத்தாவது மந்திரம் புருஷ ஏவத்தம் விஸ்வம் கர்ம தப்போ பிரம்ம பராமதம் एत वेत निखित वे सो विद्या विद्या्रंि रीग सोम्य सोम्यवरतिया प्रियमानवे इनवे என் கண்ணு என் மூக்கே அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா உபநிஷத்து சொல்றேன் நீங்க மாதிரிலாம் சொல்லணும் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்களே அதனால பிரியமானவனே சொன்னபடி வந்துட்டியே எஸ்எம்எஸ் பார்த்து வந்துட்டியே அது இல்லாம பார்க்காம கூட நான் வந்துட்டேனே அதனால சோமிய பிரியவனே அப்படி சொல்ற ஓகே சோ இது வந்து இந்த ரெண்டாவது முண்டகம் முதல் கண்டத்துல கடசி மந்திரம் இது வந்து கன்க்ளூஷன் பண்ணக்கூடிய மந்திரம் ஓகே இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தோமோ அதை கன்க்ளூட் பண்ற மந்திரம் இது ஒரு முக்கியமான மந்திரம் ஏன் முக்கியமான மந்திரம் இந்த மந்திரத்தை ரொம்ப பிடிச்சது யாருக்குன்னா சங்கரனுக்கு பிடிச்சது ஆதிசங்கராச்சாரியருக்கு பிடிச்சிருக்குன்னா அதுல ஏதோ விஷயம் இருக்கும் ஓகே இத பெருசா வெலாபரேட்டா சொல்றாரு ஏன்னா இது வரைக்கும் சிருஷ்டி கிரியேஷன் என்னத்துக்கு அதுக்கு படிச்சுட்டு வந்தோம் ஓகே கிரியேஷன் படி வந்தது அப்படி வந்தது எல்லாம் படிச்சுட்டு வந்தோம் ஓகே அப்புறம் இந்த கிரியேஷன்ல நமக்கு என்ன இருக்குன்றது எல்லா விதமான கிரியேஷன்ஸ் நீங்க போட்டு போலாம் இந்த உபநிஷன் சொல்றது மாத்திரம் இல்லை சொல்லாதது சேரு டேபிள் மைக்கு எல்லாம் எல்லாம் கிரியேஷன் தான் எவ்ரித்திங் கிரியேஷன் எல்லாத்துக்குமே பிரம்மத்துக்கிட்டு இருந்தது ஆனா இதுல இருந்து நம்ம பிலாசபிக்கலா லெசன்ஸ் பாடம் கத்துக்கிறது என்ன இருக்கிறது ஓகே இதுல இருந்து என்ன தத்துவம் என்ன அதை நம்ம புரிஞ்சுக்கணும் தத்துவம் தெரியும் அதனுடைய தெரியணும் இந்த மந்திரத்தை சங்கரா சொல்றது திரும்பி மகனே திரும்ப திரும்ப படி ஏ திரும்ப திரும்ப படி இந்த அதாவது நம்ம தெரிஞ்ச லாங்குவேஜ் பிரம்மன் உபாதான காரணம் இந்த ஜகத்து நம்ம அனுபவிச்சிருக்கிற வேர்ல்டு வந்து காரியம் காரணம் காரியம் ஓகே அப்போ இந்த பிரம்மனை வந்து பிரம்மனை சப்பரேட்டா பார்க்கவே முடியாது ஓகே இப்ப நாம பார்க்கிறத எதெல்லாம் பார்க்கிறையோ அனுபவிக்கிறையோ அது பிரம்மன் மாத்திரமே என்ன நீ எதெல்லாம் பார்க்கிறையோ அது பிரம்மன் மாத்திரமே பிரம்மன் மட்டுமே இப்போ இதானைய பார்க்கிறீங்க பாட் நீங்க பார்த்து எதை பார்க்கறீங்க களிமண்ண தான் பார்க்கறீங்க பேரு மாத்திரம் வேற சொல்றீங்க பாட் அங்க போய் ஷீஷூர்ல போய் நின்று நீங்க எதை பார்க்கிறீங்க தண்ணி தான் பார்க்கிறீங்க அளா வருது பாரு அந்த அலா வருது பாரு அந்த அலையில் குதிக்கிறான் இது வந்து மேம்போக்கா பேசினா ஒரு வார்த்தம் இருக்கிறது ஓகே அதனுடைய டெப்த் மீனிங் என்ன தத்துவம் என்ன ரீசன் என்ன உண்மை என்ன அப்படி பார்த்தா அது அர்த்தம் வேற இருக்கிறது அப்ப தங்க மட்டுமே தான் நகையில இருக்கிறது கரெக்டா தங்க மட்டுமே தான் இருக்கிறது நகை நீங்க நகைன்னு சொல்றது எதுவும் தங்கம் மட்டுமே இருக்கிறது கரெக்டா தொட்டு பாத்து தொட்டு வேணா பாத்துக்கங்க தங்க மாத்தம் தான் இருக்கிறது லெசன் ஒண்ணு என்ன இதுல இருந்து நீங்க என்ன பாக்குறீங்களோ இந்த உலகத்தை உலகமா என்ன பாக்குறீங்களோ அதுல பிரம்மன் மாத்திரம் தான் இருக்கு அப்ப நீங்க பாக்குறதெல்லாம் என்னது ஓகே அதுல சோ வேற ஒண்ணுமே இல்லை சப்போஸ் உங்களுக்கு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்க எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் என்ன அந்த எண்ணங்கள் என்ன பிரம்மன் தான் ஆல் திருஷ்டி பிரம்மன் மாத்திரம் இல்ல மிஸ்டிக் தாட் வருதுன்னு வச்சுக்கோங்க சில அபூர்வமான எண்ணங்கள் வரும் கனவுகள் வரும் அது என்னது பிரம்மன் தான் சாதாரண தாட்டு பிரம்மன் தான் ஏதாவது அசாதாரணமா ஏதாவது உங்களுக்கு நினைவு கனவு அதுவும் பிரம்மன் தான் பிரம்மத்து அப்ப எது வந்து நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அது ரிங்கா இருக்கலாம் வளையலா இருக்கலாம் சைன் இருந்தாலும் ல்டு எ எ பலதான் இருக்கிறது ஓகே ஆனா அதுல இருந்து நீங்க அனுபவிச்சுக்கிறது ஓன்லி கோல்டு மாத்திரம் நகை மாத்திரம் தான் இருக்கிறது இந்த நகையில மோதரத்துல எல்லாத்துலயும் இருக்கிறது தங்க மாத்திரம் தான் இருக்கிறது அப்ப அனுபவம் உங்களுக்கு பிரம்ம அனுபவம் வரணும்னா என்ன செய்யணும் செய்யணும் என்ன செய்யணுமா இருக்கிறது அனுபவம் எல்லாம் எது இருக்கிறதோ அது பிரம்ம அனுபவம் ஓகே அப்போ இதுல வந்து இப்ப வந்து இது இருக்க பாருங்க இந்த பானை என்ன சொல்றது இந்த பானை வந்து ரியலைஸ் பண்ணணும் பானை வந்து ஏ பகவான் நான் களிமண்ணா களிமண் எப்படி ரியலைஸ் பண்றது இப்படி கேட்டதுன்னு வச்சுக்கோ இந்த பானை இந்த பானை களிமண்ணைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோ செல்ஃப் ரியலைஸ் பண்ண ஓகே ரியலைஸ் பண்ணணும் என்ன செய்யணும் என்ன புலம்ப நகை வந்து மோதரம் வந்து மோதரம் வந்து சொல்லிச்சு நான் வந்து நான் தங்கத்தை ரியலைஸ் பண்றது எப்படி அப்படின்றது எப்படி கேக்குறது இல்லையா இந்த புலம்பல் வந்து புத்திசாலி தருமா பட்டு முட்டால் தண்ணு இல்லையா நீங்களே ஒத்துக்கிட்டீங்க பாருங்க நீங்க தான் சொல்றீங்க நான் சொல்லல ஓகே அப்போ இந்த பானை வந்து களிமண் வந்து ஒரு பாட்டு பாடுறது என்ன பாடுறது எப்போ வருவாரோ அந்த களிமண் எனக்கு தீர்க்க பார்க்க எப்ப கொடுத்து வைப்பாரோ அப்படி ஒரு களிமண் பண்ண என்ன களி தீர்க்க அவர் எப்ப வருவாரோ ஏ இருக்கிறது களிமண் தான் இந்த பாட ஏ மண்டு நீ இருக்கிறது களிமண்ணு தான் அப்படி புரிஞ்சுங்க இது களிமண்ணுக்கு சொல்லலாம் ஓகே அப்போ இதுல என்ன தெரியுது காரிய காரிய அனுபவமே காரண அனுபவம் எது காரிய அனுபவம் இருக்கிறதோ அதுதான் காரண அனுபவம் காரணத்துக்கு அப்பாற்பட்டு காரியம் கிடையாது கரெக்ட் இட்லி இட்லி பார்க்கும் போது என்ன இருக்கிறது அரிசி இல்லாம இட்லி கிடையாது கரெக்டா அதனால ஒருத்தர் கூட எனக்கு பிரம்ம அனுபவம் இல்ல எனக்கு வந்து பிரம்மன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படி இன்க்ளூட் நாஸ்திகன் கூட சொல்ல முடியாது எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் பிரம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது மட்டும் இல்ல உன்னை உன்னால வந்து பிரம்மத்தை விட்டுட்டு சப்பரேட்டா எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது நீ அனுபவிக்கிற அத்தனை அனுபவம் பிரம்ம அனுபவம் செகண்ட் விஷயம் பிரம்மத்தை விட்டுட்டு புதுசா எதுவும் புதுசா எதுவும் அனுபவிக்க முடியாது ஓகே தட் இஸ் பாயிண்ட் அதனால லெசன் நம்பர் ஒன்னு சுருக்கமா தெரிஞ்சது என்ன பிரம்மமே இந்த தோற்றமாக அளிக்கிறது சுருக்குமா இந்த லெசன் ஒண்ணு என்ன தெரிஞ்சுக்கிறன்னா பாடம் ஒண்ணு என்ன அப்படின்னா நீ உலகாக பார்த்துட்டு இருக்கிறது எதுவோ அது பிரம்மன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன அப்படின்னா பிரம்மன் வந்து காரணம் இந்த ஜகத் உலக இருக்க அது காரியம் அப்படி பார்த்தோம் இதுக்கு இந்த பானைக்கு சபஸ்டன்ட் சப்டன் இருக்கா நோ சபண்ட் எது சபஸ்டன்ட் இதுல களிமனுக்கு தான் சபஸ்டன்ட் இருக்கு என்ன சொல்லாம் நான் சப்டன் எக்ஸிஸ்டன்ட் பாட் கரெக்டா சப்டன்ட் இல்லாம என்ன ஓகே அதனால பான என்பது ரொம்ப என்ன சொல்றது வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் நான் பாட்டு உண்மையில இருக்கிறது ஏன்னா அதுக்கு அதுக்கு நாம மாத்திர சத்தா கிடையாது அதுக்கு நாம மாத்திர சத்தான்றது கிடையாது அதுக்கு பேரு சமஸ்கிருத்தல சத்தா சத்தா அப்போ இதுக்கு அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்லலாம் பானைக்கு அது சத்தா இருக்கு அது வந்து சத்தியம் அப்ப பானன்றது மித்யா மித்யா இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுங்க இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி அப்படி சொல்றேன்னு சொல்லியா அப்படி சொல்லும் கொஞ்சம் சொல்றது அவ்வளவு நீ எப்படி சொன்னாலும் இது மித்யா ஓகே அப்போ வேர்ல்ட் இஸ் மித்யா சப்டன்லி பிரம்மன் இது புரிஞ்சுக்கணும் ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த விளையாட்டுல நொண்டி அடிக்கிறது விளையாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா நொண்டி அடிச்சுட்டு விளையாடுவோம் விளையாடுறது அதுல ஒரு குழந்தைய தொட்டா அவுட்டே கிடையாது இந்த குழந்தை அதுக்கு பேர் உப்புக்கு சப்பானின்னு பேரு தொட்டால அவுட்டு கிடையாது அது போல இந்த மித்யா பிரபஞ்சத்துல என்னெல்லாம் இருக்கிறதோ அது நம்மள ஒண்ணு அஃபெக்ட் ஆகாது ஓகே டூன்றது என்னன்னா ரெண்டாவது பாடம் நமக்கு வந்து பிரம்மம் சயம் ஜெகன் மித்யா இரண்டாவது பாடம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயமும் நீங்க என்ன பார்த்துங்களோ பஞ்சபூதமோ நம்ம வீட்டில் இருக்க மாமனார் மாமியார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் எதுனதே எல்லாம் அது இல்லாததுக்குறது பேசும்போது நான் பொய்யான எனக்கு ஏதாவது சொல்லுங்களேன் அப்படி சொன்ன சரி நான் ஒரு பொய்யான ரீசன் சொல்றேன் அப்போ இங்க என்ன சொல்றது உபநேஷத்து புருஷகா புருஷகே இந்த விஷ்வம் இந்த உலகம் இருக்க புருஷ் பிரம்மன் பிரையத்தி பிரயத்தி சர்வம் இது புருஷகா பிரயத்தி சர்வம் இது புருஷகாடி எதுவோ அதுக்கு பேரு புருஷகா அதுக்கு பேர் பிரம்மன் ஓகேங் இன்பினிட் இதம் விவம் அது இந்த உலகம் இருக்கிறது அது பிரம்மன் ஓகே எந்த பிரம்மன் அதுபினிட் பிரம்மன் எல்லா இடத்துலையும் பர்வை இப்ப நகை நகையில தங்கம் எங்கெல்லாம் பரவி இருக்கிறது மேல மாத்திர பர்வைடிங்னா என்ன அர்த்தம் கல்யாணி கோல்டு கவரிங் ஓகே அதுக்கு பேர் கவரிங் கவர் பண்றது கவர் பண்ணிட்டாண்டா சொன்ன அர்த்தம் டூப்ளிகேட் அர்த்தம் அப்போ இவர் கோல்டு தங்களுக்கு வரும்போது இந்த உலகத்தை பத்தி பிரம்மனை அடுத்த நியூ பாயிண்ட் என்ன கர்மா அண்ட் தபா விதமான செயல்கள் தபக உபாசனை பலம் சேர்த்துக்கணும் அதாவது இங்க என்ன சொல்லணும் கர்ம தபம் இஸ்வல் டு இதம் விஸ்வம் இதம் ட்டு கர்ம தபாகா பலம் கர்மத்துடைய பலன் கபஸுடைய பலன் எதுவோ அதுதான் only for karma karma எப்படி சொல்றீங்க இந்த உடம்பு எடுத்து இந்த உடம்பு வந்து ஹெல்த்தி பாடி ஹெல்த்தி பாடி குட் கர்மா புண்ணிய செயல் முன்னாடி செஞ்ச புண்ணியமான செயல்கள் புண்ணிய கர்மா கர்மத்தில் புண்ணியம் இருந்த பாடி முன் முன்மத்து செஞ்ச ஏதோ பண்ணிருக்க கர்மா அதனுடைய என்ன பிரயோஜனம் குறைந்த பட்சம் ஈஸ்வரா திட்டமாட்டேன் இந்த கடவுளை கண்டாமி படைச்சுட்டானே அப்படி சொல்ல மாட்டேன் உன்னுடைய கர்மாவில இருக்கிறது ஓகே குட் கர்மா பேட் கர்மா இருக்கிறது அதுல இருந்து இப்ப செய்ய வேண்டியது என்ன கர்மான்றது முடிவு பண்ணிக்கலாம் கிடைச்சிருக்க சூழ்நிலை எப்படிப்பட்டது கர்ம பலம் தான் நமக்கு கிடைச்சிருக்கிறது கர்ம பலம் தான் கூறையில வந்து அந்த குடசில இருந்து எல்லாம் ஒரே இதுவா கொசுவோட இருக்கலாம் கங்கை ஓரத்துல இருந்து ஆனந்தமா தபஸ் பண்ணிட்டு இருக்கலாம் ஆரத்தி இந்த நேரத்தில் ஆரத்தி கிடைக்கும் ஓகே புண்ணிய பலம் பண்ணினா புண்ணிய பலம் இல்ல மீடிய இருக்கும் பலன் இந்த பிரம்மனானது படைக்கப்பட்டிருக்கிறது சத்தியம் ஜெகன் மித்யா நீங்க என்ன சொல்றோம் இந்த சிருஷ்டி சிருஷ்டி சிருஷ்டி சொல்றேன் அது ஒன்லி பிரம்மம் ஒன்லி சப்ட் இந்த ஹோல் கிரியேஷன் இருக்க அது வந்து அது வந்து அல்டிமேட் ரியாலிட்டி அல்டிமேட் எது இருக்கிறதோ அதாவது சத்தா இருக்கிறதோ அதுக்கு பேர் பிரம்மன் ஓகேமேட் என்ன ஸ்டப் இருக்கு சத்து அதுக்கு பேர் அமிர்தம் அதுக்கு அமதம் சோ ஒண்ணு வந்து பரம் இன்னொன்னு அமிர்தம் அமிர்தம் என்னது அமிர்தம் மாறாத அழியாத உண்மை அப்ப பிரம்மனே ரெண்டுத்தையும் சேனா மேலான அழியாத உண்மை நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுல சோ பிரன் மேலானது அழியாதது அல்டிமேட் ரியாலிட்டி அதுதான் அழியாதது கூட ஓகே மீதி எல்லா வஸ்துகளும் நீ பாத்து இருக்க என்ன வஸ்து எடுத்துருக்கலாம் என்ன பொருள் இந்த உடம்பே ஒரு நாள் அழிய போறோம் ஓகே அழியா இது தெரியுமோ தெரியாது உங்களுக்கு இது வந்து டெய்லி ஒரு தடவை விபூதி இட்டுக்கிறீங்களே சந்தனை இட்டுக்கிறீங்களே அது அர்த்தம் என்ன நாமம் போட்டுக்கிறது மண்ணா போயிடும் விபூதி விட்டுக்கிறது பஸ்மமா போயிடும் நினைச்சுன்னு இட்டுக்கணும் அப்படின்னா இட்டுக்கவே மாட்டோமே அமங்கலமா சொல்றேல மண்குதிரையில போறதுக்கு சமாளம் உபநிஷத்து என்ன சொல்றது நம்பி போனேன்னா மண்கூதிரையில போறதுக்கு சமானம் நடுவில் கரைஞ்சி போயிடும் நடு ஆத்துல போயிடுவேன் டிபெண்ட் இருக்க இந்த உலகத்தை உலகத்திற்கு பொருளையோ ஆட்களையோ எதாவது புரியுது பிரம்மனை பிடிச்சுக்கோ ஐ வாண்ட் பூர்ணத்துவம் பிரம்மனைக்கோ ஐ வாண்ட் புல் சாட்டிஸ்பாக பிரம்மனைக்கோ எது சத்தியம் அந்த பிரம்மனைக்கோ அப்போ இதுதான் இதுக்கு பிரூவ் பண்றது எப்படி இந்த மந்திரா புரூவ் பண்றது இது வந்து பார்ட் பிரம்மன் சத்தியம் ஜெகன் மித்யான் சொல்றது செகண்ட் பார்ட் என்ன சொல்றது இந்த பிரம்மன் வந்து எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது இந்த பிரம்மனை நான் எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை பத்தி சொல்லி கொடுக்குறது அவுட் டு நோ தட் பிரம்மன் இந்த பிரம்மனை ரியலைஸ் பண்றது எப்படிப்பா நீங்க வந்து எல்லாம் சொல்றீங்க சந்தோஷமா சொல்றீங்க அதெல்லாம் கேட்கறதுக்கெல்லாம் எல்லாம் ஒத்து வருது சொல்லுங்க சார் நிஜமா பிராக்டிகலா சொல்லுங்க ரியலைஸ் பண்றது எப்படி இல்லையா என்லைஸ் பண்ண எனக்கு இப்ப நான் அனுபவிச்சு கஷ்டம் எல்லாம் போயிட்டு ஏன்னா அது சந்தோஷம் சொல்லிட்டீங்க அப்ப இதெல்லாம் போயிடும் அப்போ இந்த இடத்துல வந்து ஜாக்கிரஜாத புரிஞ்சிக்க வேண்டியிருக்கிறது இந்த உலகத்துக்கு பிரம்மத்துக்கு என்ன சம்பந்தம் முதல்ல சம்பந்தம் சொல்லணும் ஓகே உனக்க எனக்கு என்ன சம்பந்தம் முதல்ல சொல்லி நீ என்ன தனியா பேசிட்டு இருக்க இல்லையா நான் வந்து திண்டிவனத்தில் வந்து ஓட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பஸ் பஸ் நிற்கும் ஒரு பத்து நிமிஷம் தான் நிற்கும் இல்லையா அவன் வந்து உருளைக்கிழங்க என்ன போட்டுட்டா இந்த பையன் எனக்கு முன்னாடி இருந்த பையன் உருளைக்கிழங்கையும் சாப்பிட்டுட்டு இருந்தான் என் தட்டுல இருந்து அவனுக்கு உருளைக்கிழங்கு வச்சா அவனுக்கு வந்தது குழம்பு கேட்டான் உனக்கு என்ன என்ன சம்பந்தம் தட்டில் உருளைக்கணங்க வைக்கிற அவன் என்ன கேட்டானோ அதே ஸ்பீட்ல நீ நானும் ஒரே பஸ்ல வந்தோம் அந்த சம்பந்தம் இருக்கிறது நீ தமிழ்ல பேசுற நான் தமிழ் பேசுற ஒரே சம்பந்தம் இருக்கு நீ இந்து நான் இந்து ஒரே சம்பந்தம் இருக்கு இது எச்ச தட்டு இது உந்து எச்ச தட்டு எத்தனோ பேர் சாப்பிட்ட தட்டு நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி உனக்கு கொடுத்துருக்கேன் பாரு அது யோசிக்க வேண்டி அவன் என்ன பேசுவான் பேசுவிங் இப்போ அதனால காரிய காரண சம்பந்தம் காரிய காரண சம்பந்தம் அதனால இதுக்கு இந்த பிரம்மத்துக்கும் காரியத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நாலு பேக்டர்ஸ் இம்பார்ட்டன் ஓகே என்ன இருக்கிறது காரணம் ஏக்கம் காரணம் ஏக்கம் ஓகே காரியம் அநேக்கம் காரணம் ஏக்கம் காரியம் அநேக்கம் கோல்டு ஏக்கம் அதுக்கு மோதிரம் போட்டுக்கலாம் வளையல் போட்டுக்கலாம் என்ன ஏக்கம் தங்கம் ஏக்கம் காரியம் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு ஊருக்கு சீர்காழிக்கும் மாயாவத்துக்கு நடுவில் இருக்கு அந்த அம்மாவுக்கு வந்து ஆறு பொண்ணு ஆறு பொண்ணு ஆறு பொண்ணும் கல்யாணம் பண்ணி ஆறு மாப்பிளை வந்த பிறகு நான் என்ன பண்ண போறேன் ஆறு மாப்பிள்ளை வச்சுட்டு சொன்னேன் ஆறு மாப்பிளையும் கூப்பிட்டு என்னையும் கூப்பிடுங்க அது என்னதுன்னு பாக்குறேன் என்ன மாத்திரம் கூப்பிடுங்க வேற மாதிரி ஆயிடும் அப்போ பிரம்மச்சாரி வேற அப்போ அதனால அவங்களுக்கு ஜாக்கிரதா சொன்னேன் அந்த குடும்பத்துல என்ன ரொம்ப பிடிக்கும் அதனால ஜாக்கிரஜா டிராவல் பண்ணிட்டு வரணும் அதனால ஹண்ட்ரட்ஸும் பண்ண முடியும் அது அது என்ன கொழுக்கட்டை இருக்க உப்புமா உப்புமா கொழுக்கட்டை இருக்கு தெரியுமா உப்புமால கொழுக்கட்டை இருக்கு ரைஸ் சேவையில ஹண்ட்ரட் சேவை இருக்கிறது எத்தனை இருக்கு ஓன்லி ரைஸ் ஏக்ககா ஐட்டம்ஸ் இல்லையே எங்க ஆத்துல ஏக்ககா தான் நடந்துருக்கேன் ஒரே அது நீ என்ன செய்வோம் அதனால ஒண்ணும் செய்ய முடியாது அதுக்கப்புறம் என்ன இருக்கிறது காரணம் சர்வகதம் காரணம் சர்வகதம் காரியம் அல்பகதம் நகையில தங்கம் வந்து சர்வகதம் ஓகே மோதிரத்தில் சர்வகதம் வளையல்ல சர்வகதம் ஆனா நீ மோதரம் வளையல் சைனா லொகேட்டட் மோதிர வளையல் ஆகாது வளையல் சைனா அது லொக்கேட்டட் தெரிக்கோம் எங்க பார்த்தாலும் தண்ணீர் பார்க்க முடியும் ஆனா ஆறு குளம் இது சமுதிரம் லொகேட்டம் அதனால காரணம் இருக்க அது வந்து சர்வ கதம் காரியம் வந்து அல்ப கதம் கார் காரணம் நித்தியம் காரியம் அனித்தியம் எப்படி சொல்றீங்க இந்த களிமண்ணுக்கு முன்னாடி பானை கிடையாது போட்டு உடைச்சிட்டா பானை கிடையாது நிகழ்காலத்தில் மாத்திரம் இருக்கிறது அனித்யம் ஓகே ஆனா இந்த பானைக்கு முன்னாடி களிமண் இருக்கு பானை இருக்கும்போது களிமண் இருக்கு பானை போட்டு உடைச்சாலும் களிமண் மூணு காலத்திலையும் இருப்பது எதுவோ அது நித்தியம் மூணு காலத்துல இல்லாதது அனித்யம் புரிய போட்டுக்கோ நல்ல கவனமா கேட்டுக்கணும் போட்டு அப்புறம் என்ன பாருங்க காரணம் சத்தியம் காரியம் மித்தியம் காரணம் சத்தியம் காரியம் மித்தியம் எப்படி சொல்றோம் இது வந்திருக்க இது இது இது வந்து களிமண் சத்தியம் ஏன்னா இதுக்கு சொந்தமா எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறது ஆனா பானம் எப்படி இருக்கிறது டிப்பெண்டன் எது டிப்பெண்டோ சார்ந்து இருக்கிறதோ அதுக்கு பேரு மித்யா எது சார்ந்து இல்லையோ அதுக்கு பேரு சத்தியம் எது ஒன்றை சார்ந்து இல்லையோ சுவத சித்தமாக இருக்கிறதோ அதுக்கு பேரு சத்தியம் எது ஒன்றை சார்ந்து இருக்கிறதோ அதெல்லாம் மித்யா ஓகே அப்போ காரணம் ஏக்கம் சர்வகதம் நித்தியம் சத்தியம் ஓகே அப்போ நீங்க காரண பிரம்மனை தெரிஞ்சுக்கணும்னா குறைஞ்ச பட்சம் ஏக்கமா இருக்கணும் சர்வகதமா நீ அனுபவிச்சு எந்தெந்த பொருள் இருக்கிறதோ அத போட்டு பாருங்க நித்தியமா இருக்கா ஏக்கமா இருக்கிறதா அதுக்கப்புறம் வந்து அது சர்வகதமா இருக்கிறதா பாத்துக்கணும் ஓகே எல்லா இடத்துல இன்பினிட்டியா இருக்கிறதா ஓகே என் வீடு அது ஒரு இடத்துல தான் இருக்கிறது இன்னொரு இடத்துல இல்ல என் உடம்பு ஒரு இடத்துல தான் இருக்கிறது இன்னொரு இடத்துல இல்ல ஓகே இப்படிலாம் லிஸ்ட் போட்டு நீங்க ஹோம் ஒர்க் பண்ணும் இந்த பாடியில இருந்து இந்த ஆட்டம்ல இருந்து ஸ்டார் வரைக்கும் எல்லாமே பார்க்கிற அத்தனை விஷயமும் நமக்கு தெரிஞ்சது தெரியாத அத்தனை விஷயமும் எப்படி இருக்கிறது எல்லாமே அனித்தியமா இருக்கிறது இன்ஃபினிட் கிடையாது ஒன்னு இருந்தா இன்னொன்னு கிடையாது ஓகே ஒரு ஐட்டம் இருந்தா இன்னொரு ஐட்டம் கிடையாது அதனாலே இது இது வந்து there is star. அப்ப இதுல ஒண்ணு வந்து மாறின் ஒண்ணு மாறாம இருக்கிறது அது என்ன there there there is, there, there, there. Why... There is, there is. ஓகே அது எக்ஸிஸ்டன்ஸ் சத்தா ஓகே இந்த சத்தா வந்து எது வந்து சத்தாவை சார்ந்து இருக்கிறதோ அதெல்லாம் வந்து நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஓகே அது என்னது சத்தா சத்தான் சொல்றீங்களா அது என்னது அந்த சத்தா வந்து எப்படி வந்து அதை டிஸ்கவரி பண்றது ஓகே அதை கண்டுபிடிக்கிறது எப்படி செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து அதை வந்து நான் ரீலீஸ் பண்றது எப்படி நான் வந்து நிஜமாய் நீங்க சொல்றீங்க இல்லையா அதை வந்து நான் நான் கொண்டு வரணும் சும்மா விளையாட்டு இல்ல சும்மா இது பொழுது போறதுக்காக பேசிட்டு இருக்கோம் நோ அதனால அது என்ன இருக்கிறது சரி இதெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிறது என்ன பிரயோஜனம் இல்லையா அது இருக்கு எதுக்கு பிரயோஜனம் இருக்கு சும்மா அப்படி உட்காந்துட்டு வந்து தேச்சுட்டு போறது ஐடியான்னு ஸ்கூலா இது கார்பரேஷன் ஸ்கூலாது அதனால அப்படின்னா இதெல்லாம் இதெல்லாம் சொல்லுங்க எப்ப சொல்றீங்க வருஷம் புறக்கட்டுமே ஜனவரிப்பந்தான் நமக்கு வந்து ஜனவரி இஸ் ஈக்வல் வரி அதனால ஜனவரியில நம்ம பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதத்திய பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நம harihi om